அத்தியாயம் அத்வைத்திக்கும் அத்தியாயம் இருக்கும் நிஷ்டை தன்னை நிதாக சொல்வேன் சாற்றி அவ தன்மயமாய் சுக்கித் பாய் பண்ணும் சாஸ்திரத்தும் பற்ற மிக அறிதாகும் குக்யமாகும் பின்னும் வை தேவர்க்கும் யோகி கட்கும் பெரமிகவும் மரிதாகும் பிரிய மாமே சத்திய சிமாய் சலனம் இன்றி சகலர்க்கும் ஆத்மாவாய் சாந்தமாக அத்வைத்தாம் பிரம்மத்தின் கண் அலைமனதின் மனதின் விகல் பங்கல் அனைத்தும் தீர்ந்து சித்தமது வேறறவே கலந்தொன்றாகி க்ஷீரஜ நியாயம் போல் சேர்ந்திருக்கை புத்திரனே தன்மயமாம் நிஷ்டை பூரணமாய் அறிஞறினால் புகழலாகும் வெகு விதமாய் தொன்றியிடும் பேத்தம் எல்லாம் விசாரிக்குள் ஒரு காலும் இலவே இல்லை அகிலமுமே ஆத்மாவுக்க பின்னமான அகண்ட பர பிரம்மென்றும் அது நான் என்றும் தகைமை நிச்சயத்தை தப்பாமல் எப்போதும் அபியாசித்தேன் சகலமுமே இகந்து பர தொன்றாய் சந்ததமும் தன்மயமாய் சுக்கி திறப்பாய் விதம் விதமாய் விளங்கிய அத்வைத்தம் எல்லாம் விசாரிக்கும் அளவும் எதனிடையில் இல்லாததாகும் எதனிடையின் மனது கலந்திருக்கும் காலை இத்வைத்த பயமனுவும் இல்லாததாகும் அதன் மயமாய் துவைத்த பயம் மனுவும் இன்றி அசஞ்சலமாயனவரதம் சுகே தேரோப்பாய் எதனிடையில் சங்கல்ப விகல்பமில்லை எதனிடையில் சாந்தி இல்லை தாந்தி இல்லை எதனிடையில் மனதுமில்லை மதியும் இல்லை எதனிடையில் மயலும் இல்லை துணிவும் இல்லை எதனிடையில் பாவமில்லை அபாவம் இல்லை எதனிடையில் இத்வைத்த அறிவே இல்லை அதன்மயமாய் துவைத்த பயம் மனுவும் இன்றி அசஞ்சலமாய் அனவரதம் சுக திருப்பாய் எதனிடையில் தோஷமில்லை குணமும் இல்லை எதனிடையில் துக்க சுக்கம் எவையும் இல்லை எதனிடையில் மௌனமில்லை வாக்கும் இல்லை எதனிடையில் துவந்த மேதொன்றும் இல்லை எதனிடையில் தேகம் அகம் எனலே இல்லை எதனிடையில் துரிஷ மோரணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மையமாயனவரதம் சுகேதிருப்பாய் எதனிடையில் காயிகமாம் செயலும் இல்லை எதனிடையில் வாசிக்கமாம் செயலும் இல்லை எதனிடையில் மானதமாம் செயலும் இல்லை எதனிடையில் மற்றொரு செயலும் இல்லை எதனிடையில் பாவமர எவையும் இல்லை எதனிடையில் பற்று அணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மயமாயனவரதம் சுகித்தேரப்பாய் எதனிடையில் கற்பனையே என்றும் இல்லை எதனிடையில் கற்பிப்போன் தானும் இல்லை எதனிடையில் பிரபஞ்சம் உதிக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் இருக்கவில்லை எதனிடையில் பிரபஞ்சம் ஒடுங்கவில்லை எதனிடையில் எவையும் ஒரு காலும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மயமாயனவரதம் சுகேத்திருப்பாய் எதனிடையில் மாயையுடை தோற்றம் இல்லை எதனிடையில் மாயை செய்யும் செயலும் இல்லை எதனிடையில் வித்ய இல்லை அவித்ய இல்லை எதனிடையில் ஈசன் ஜீவர் இல்லை எதனிடையில் சத்துமில்லை அசத்துமில்லை எதனிடையில் ஜகத்தோற்றம் இறையும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மையமாயன பரதம் சுகேத்திருப்பாய் எதனிடையில் அநேக வித அமரர் இல்லை எதனிடையில் இவருடைய சேவை இல்லை எதனிடையில் த்ரிமூர்த்தி பேதம் இல்லை எதனிடையில் த்ரீமூர்த்தி தியானம் இல்லை எதனிடையில் பரமசிவ வடிவும் இல்லை எதனிடையில் பரமசிவ தியானம் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மயமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் பாகமுறும் கர்மம் இல்லை எதனிடையில் பக்தி இல்லை ஞானம் இல்லை எதனிடையில் பற்றியிடும் பயனும் இல்லை எது பரபபதம் தானும் இல்லை எதனிடையில் சாதனமே தோன்றும் இல்லை எதனிடையில் சாத்திய ஓரணுவும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மயமாயனவரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் அக்கை பொறி உயிர்கள் இல்லை எதனிடையில் மனதுமதி சித்தம் இல்லை எதனிடையில் அகங்காரம் அவித்ய இல்லை எதனிடையில் அவையின் அபிமானி இல்லை எதனிடையில் சமஷ்டி இல்லை வியலை எதனிடையில் சம்சார லேசம் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் உன்றி அம்மையமாய நவரதம் சுகே தெரப்பாய் எதனிடையில் காமமோடு கோபம் இல்லை எதனிடையில் லோப்பமோடு மோகம் இல்லை எதனிடையில் மச்சரமும் மதமும் இல்லை எதனிடையில் மற்ற மன துகளும் இல்லை எதனிடையில் பந்தமெனும் அயலும் இல்லை எதனிடையில் மோட்சமெனும் அயலும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அனுபும் இன்றி அனபயமாய் அனவரதம் சுகி ஆதி இல்லை அந்தம் இல்லை எதனிடையில் நடிநடுவு முடிவும் இல்லை எதனிடையில் ஸ்தலமும் இல்லை தெய்வம் இல்லை எதனிடையில் தானம் இல்லை தர்மம் இல்லை எதனிடையில் காலம் இல்லை தேசம் இல்லை எதனிடையில் காண்கின்ற வஸ்துவில்லை அதனிடையில் சங்கல் பம்மனும் இன்றி அம்மையமாயன வரதம் சுகே திருப்பாய் எதனிடையில் சாதனமோர் நான்கும் இல்லை எதனிடையில் சத்குரு நர் சிஷ்யன் இல்லை எதனிடையில் வேறுபட்ட ஞானம் இல்லை எதனிடையில் விளங்கியிடும் இல்லை எதனிடையில் உபயவித முக்தி இல்லை எதனிடையில் ஒரு காலும் ஒன்றும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மைய மாயன வரதம் சுகேத்திரப்பாய் எதனிடையில் நூலும் இல்லை எதனிடையில் விசாரிக்கும் புருஷன் இல்லை எதனிடையில் சங்கை சமாதானம் இல்லை எதனிடையில் சாதிக்கும் பட்சம் இல்லை எதனிடையில் தள்ளியிடும் பட்சம் இல்லை எதனிடையில் தன்னை எல்லா எவையும் இல்லை அதனிடையில் சங்கல் பம் மனுவும் இன்றி அன்மயமாயன வரதம் சுகித்திருப்பாய் எதனிடையில் செய்கின்ற வாதம் இல்லை எதனிடையில் ஜெயோபஜயம் எவையும் இல்லை எதனிடையில் வாஷ்யவாகமும் இல்லை எதனிடையில் வசனிக்கும் வாக்கும் இல்லை எதனிடையில் ஜீவபரபேதம் இல்லை எதனிடையில் சரியும் உபாதிகளும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றே அம்மயமாயனவரதம் சுகித்தீருப்பாய் எதனிடையில் சவணமே ஆதி இல்லை எதனிடையில் செரிகின்ற சமாதி இல்லை எதனிடையில் சசாதிய பேதம் இல்லை எதனிடையில் விஷாதீய பேதம் இல்லை எதனிடையில் சுகதமெனும் பேதம் இல்லை எதனிடையில் சொற்பொருளாம் எவியும் அல்லை சங்கல்பம் அனுவும் இன்றி அம்மாயதம் சுகித்தேருப்பாய் எதனிடையில் நரகபயம் அனுவும் இல்லை எதனிடையில் ஸ்வர்கும் இல்லை எதனிடையில் அயன் முதலோர் உலகும் இல்லை எதனிடையில் இலங்கு பெரும் பேரும் இல்லை எதனிடையில் பின்னுமுழ உலகும் இல்லை எதனிடையில் பிரம்மாண்டம் எவையும் இல்லை அதனிடையில் சங்கல்பம் அனுபின்றி அம்மயமாயனவரதம் சுகித்தீருப்பாய் எதனிடையே பொருந்தியிடும் பூத்தம் இல்லை எதனிடையில் பௌத்திக மோரணுவும் இல்லை எதனிடையில் மமத இல்லை அகந்த இல்லை எதனின் மனோராஜ மோரணுவும் இல்லை எதனிடையில் சங்கமெனும் தோஷம் இல்லை எதனிடையில் சற்று ஒரு விகல்பம் சங்கல்பம் அணுவும் இன்றி அம்மயமாயன வரதம் எதனிடையில் மூன்று வித தேகம் இல்லை எதனிடையில் மூன்று வித அவஸ்தை இல்லை எதனிடலில் மூன்று ஜீவர் இல்லை எதனிடையில் மூன்று தாபம் இல்லை எதனிடையில் ஐந்து கோஷம் இல்லை எதனிடையில் அவை அபிமானி இல்லை அதனிடையில் சங்கல்பம் அனுபும் இன்றி அம்மயமாயனவரதம் சுகிதெருப்பாய் எதனிடையில் அறிவுற்ற பொருளே இல்லை எதனிடையில் ஆவரண சக்தி இல்லை எதனிடையில் விதம் விதமா பேதம் இல்லை எதனிடையில் விக்ஷேப சக்தி இல்லை எதனிடையில் பின்னும் உள்ள சக்தி இல்லை எதனிடையில் பிரபஞ்சம் அயலே இல்லை அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றே கர்த்தும் எது தானே நிஷலமா நிலைவையாகும் எதனை அறிந்தடைகின்றோர் என்றும் மீளார் எதுவானோர் பவபந்தம் என்றும் மேவார் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றே அம்மைய மாமனவரதம் சுகித்தீரப்பாய் எதனை அறிந்த நவரதம் சுகிப்போருக்கு எச்சுகமும் தற்சுகமாய் இளங்கா நிற்கும் எதையகமென்றறி திடமாய் அறிந்த பின்னர் எல்லளவும் அந்நியமே இல்லாததாகும் எதையகமென்றறி திருடமாய் அறிந்ததாலே எவ்விதமாம் ஜீவருமே முக்தராவர் அதனிடையில் சங்கல் பம்மனுவும் இன்றி அண்மயமாயனவரதம் சுகே தெருப்பாய் எதையகமென்றமாய் அறிந்தான் மற்றும் எள்ளளவும் இதரத்தை அறிய வேண்டாம் எதையகமென்றமாய் அறிந்ததாலே யாவையுமே எப்போதும் அறிந்ததாகும் எதையகமென்றது திருடமாய் அறிந்ததாலே எச்செயலும் செய்து முடி பதிவேயாகும் எதனிடையில் சங்கல்பம் அணுவும் உன்றி அம்மையமாயன வரதம் சுகித்திருப்பாய் எதனையகம் பிரம்மெனும் நிச்சயத்தால் இடரவே எளிதாக கடப்பவர்க்கு எதனின் இடை நிச்சயமும் சார்தமானோன் ஏகபரிபூரண வானந்தம் தோன்றும் எதனிடையின் மனதிலையித்திருக்கும் காலை இடையற்ற நிறதிசைய திருப்தி மேவும் அதனிடையில் சங்கல் பம் மனுவும் இன்றி அம்மையமாயனவரதம் சுகேத்திருப்பாய் எதனிடையில் காலை எத்துயரும் எள்ளளவும் இல்லாததாகும் எதனிடையில் காலை யானீயம் மற்றாரும் இல்லாததாகும் எதனிடையில் காலை இவ்வேதம் யாவையுமே இல்லாததாகும் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றி அம்மைய எதனிடையில் மனதிலையித்திருக்கும் காலை இருமையரத்தான் தானாயிருக்கலாகும் எதனிடையில் மனதிலையித்திருக்கும் காலை எள்ளளவும் தன கையலே எதனிடையில் மனதிலையித்திருக்கும் காலை இணையற்ற ஆனந்தம் ஒன்றே தோன்றும் அதனிடையில் சங்கல்பம் மனுவும் இன்றே தெருப்பாய் எது தானே அக்கண்ட சதா காரமாகும் எது தானே அக்கண்ட சிதா காரமாகும் எது தானே எது தானே ஆத்மாவுக்கபின்னமாகும் எது தானே அகண்ட பர பிரமமாகும் அது தானே நான் என்னும் நிச்சயத்தால் அம்மயமாயனவரதம் சுகித்தேருப்பாய் இதுதானே யானாகும் நீயோமாகும் எது தானே மற்றமுழோராம் எது தானே அகில அதினானமாகும் எது தானே அணுமில்லா தேகமாகும் எது தானே அத்தியந்த சுத்தமாகும் எது தானே கண்ட பரிபூர்ணமாகும் நிச்சயத்தால் அம்மையமாயன வரதம் சுகித்தீரப்பாய் எதனிடையில் விருத்தியெல்லாம் இல்லாததாகும் எதனிடையில் வேரனவும் இல்லாததாகும் எதனிடையில் அகந்தையெல்லாம் அடங்கலாகும் எதனிடையில் போகும் அம்மயமாய நவரதம் சுகே திருப்பாய் எதனிடையில் தேகமுதல் தெரியாதாகும் எதனிடையில் திருஷ்யமே திகழாதாகும் எதனிடையில் சித்தமுமே மறித்து போகும் எதனிடையில் ஜீவனுமே கலந்ததாகும் எதனிடையில் நினைவு லகித்து போகும் எதனிடையில் நிச்சயமும் நசித்ததாகும் நிச்சயத்தால் அம்மயமாயம் சுகித்தீருப்பாய் எதனிடையில் தியானம் எல்லாம் லகிப்பதாகும் எதனிடையில் யோகமெல்லாம் இறப்பதாகும் எதனிடையில் அஜானம் மறிப்பதாகும் எதனிடையில் ஞானமுமே நசிப்பதாகும் எதனிடையில் விவகாரமில்லாததாகும் எதுதானே பரமார்த்த நிலைமையாகும் அது அகமென்றது திடமானிச்சயத்தால் அம்மயமாயன வரதம் சுகே தெரப்பாய் எதனிடையில் கலந்திடுவோன் சுகமே சார்வன் எதனிடையில் கலந்திடுவோன் துயரே மேவான் எதனிடையில் கலந்திடுவோன் எவையும் காணான் எதனிடையில் கலந்திடுவோன் பிறப்பே சாரான் எதனிடையில் கலந்திடுவோன் பிரிவேமேவான் எதனிடையில் கலந்திடுவோன் பரமேயாவன் அது அகமென்றதிடமாய் நிச்சயத்தால் அம்மையமாயனவரதம் சுகே திருப்பாய் எது சாட்சாத் பரபிரம்ம ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரமசிவ ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரிசுத்தவரூபமாகும் எது சாட்சாத் பரமபத ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பிரஜான ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் பரதத்வ ஸ்வரூபமாகும் அது தானே அகமென்னும் நிச்சயத்தால் எது சாட்சா பர ஸ்வரூபமாகும் எது சாட்சா சுகணமாம் ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் சுட்சபரஸ்வரூபமாகும் எது சாட்சாத் சுயஜோதி ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் தத்வைத்த ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் அகண்டார்த்த ஸ்வரூபமாகும் அது தானே அகமென்னம் நிச்சயத்தால் அம்மையமாயன வரதம் சுகே தெருப்பாய் எது சாட்சாத் சத்தியமாம் சுரூபமாகும் எது சாட்சாத் சாந்த பர ஸ்வரூபமாகும் எது சாட்சாத் எது சாட்சாத்த கண்டபரஸ்வரூபமாகும் அது தானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மையமாயனவரதம் சுகே தெருப்பாய் எது தானே விவகார தனைத்துமாகும் எது தானே பரமார்த்த தனுவும் ஆகாது எது தானே சத்திய இதுதானே தானாக தனித்து நிற்கும் அதுதானே அகமென்னும் நிச்சயத்தால் அம்மயமாய் அனவரதம் இந்த விதம் தன்மயமா தன்னை இருமயற நிதாக சந்ததமும் இடையறவே பழகான் சலனமிலா கண்டபற நிச்சயத்தால் அந்த வித நிஷ்டை தனியடைந்தவற்றால் அனவரதம் ஆனந்தம் அனுபவிப்பாய் இந்தியொரு காலத்தும் பவத்தின் துன்பம் பிரம்மமயமான கிழவே இல்லை சத்திய சித் சுகனமா பரமே இல்லாம் சந்ததவும் அது நான் என்றும் சுத்த பர வாசனையால் மலினமாக சொல்லியிடம் வாசனைகள் அனைத்தும் தள்ளே புத்திரனே பின்பதையும் இழந்தே போதும் பூரணமாயிருப்பது வாம் நிஷ்டைமேவே அத்வைத பர பிரம்மயமேயாகி அகண்டமாதிருப்பது பறத்துக்கில்லை காதலினால் அம்மயமானிஷ்டை சார்ந்து மலினமென சுத்தமென மதிக்கப்பட்ட மனதுடைய வாசனைகள் ஒன்றும் இன்றி சலனமிலா போலும் காஷ்டம் போலும் சற்றேனும் சலியாமல் சுக்கி திருப்பாய் அகண்ட பரபாவனையே செய்தவற்றால் அந்நாம் நினைவையும் மறந்த பின்னர் புகண்ட பரபாவனையும் மறந்தே போதும் பூரணமாம் பரபிரம்மயமேயாவாய் ஜெகந்தனிலே எந்த மகா பாபி ஏனும் செப்பியிடும் இப்பொருளை கேட்டு உணர்ந்தாள் அகந்தனிலே உள்ள மகா பாபம் எல்லாம் அழிந்த நோன் அகண்ட பர வடிவே யாவன் எல்லையிலா வேதமெல்லாம் சித்த சுத்திக்கு ஹேது வத உபாசனையை முன்பங்கே சொல்லியதால் சித்தத்தின் சுத்தியுற்றோர் சுகமாக மோக்ஷ நிலை அல்லலிலா ஆனந்த கனமேயான அகண்ட பரிபூர்ணமா பர சீவத்தில் கல்லணவே அசையாமல் கலந்திருக்கும் களங்கமிழா நிஷ்டையினை காட்டிற்றென்றோர் ஆதலினால் அறிவதெல்லாம் சிவமே என்றும் அச்சிவமேனான் என்றும் பழகப்பட்ட சாதகமாம் உபாசனையால் சித்த சுத்தி சார்த்ததனால் தன்மயமானிஷ்டை கூடே பே தமிழாமோக்ஷரிலை பெறலாம் இங்கே பேசியது சத்தியமே என்பதாக போதமுருபு முனிவன் நிதாகனுக்கு பூரணமானிஷ்டையினை புகன்றான் சச்சிதானந்தமாகிய வஸ்துவே சந்ததம் அகமென்று புரிந்திடம் நிச்சயம் தனில் நாளதிலேகமாய் நிற்பதாகிய தம்பய நிஷ்டையால் துச்சமாம்பவ பந்தவிடத்துடன் தூய முக்தி அடைந்திடலாமெனல் உச்ச ஆனந்தாண்டவமாடன உத்தமேஷன் அகண்டஸ்வரூபமே நம் உத்தமேஷன் அகண்டஸ்வரூபமே சு ஆனந்தாண்டவமாடனு உத்தமேஷன் அகண்டஸ்வரூபே இருபத்தாறாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்